ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் தாம்பரம் சார் தாம்பரம் பேசுறீங்க நட்டினை வந்து கேட்டிருந்தோம் ஆராய்ச்சி மையனூர் நிகழ்ச்சிக்காக ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்துறது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம் உங்களுடைய கருத்து என்ன சார் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க என்னோட கருத்துன்னு பார்க்கும் நியாயமான கோரிக்கைக்காக தான் அவங்க போராடுறாங்க அதனால கண்டிப்பா இதை நம்ம ஆதரிக்கலாம் அது இல்லாம இப்ப அவங்களுக்காக மட்டும் இத கேட்கறேன் இப்ப இதுக்கு பின்னாடி வரவங்களுக்காகவும் சேர்த்துதான் சார் இல்ல பொதுமக்கள் மத்தியில அதாவது அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு வர்ற சம்பளம் பத்தாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத மக்கள்கிட்ட இருக்கு பொதுமக்கள்கிட்ட அது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது பத்த இது பாத்தீங்கன்னா தவறான ஒரு கருத்துக்களை வந்து பொதுமக்கள்கிட்ட விதைச்சிட்டு இருக்காங்க மீடியா மூலியமாவும் சமூக வலைதளம் மூலியமாகவும் இப்போ நம்ம கேள்வி எழுப்பும் போது கூட இப்ப அப்பனா இவங்களுக்கே நீங்க இது இல்லான்னு சொல்லும் போது அப்ப அரசியல்வாதிகளுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு மட்டும் உங்க கஜா நல்ல பணம் இருக்குங்களா அந்த கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு சரி இப்ப ஒருத்தரே நாலு பதவியில இருந்தாருன்னா அதுக்கு அதுக்கான தனித்தனியான பென்ஷன் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க முன்வைக்கும் போது எல்லாத்தையும் தானே முன்வைக்கணும் இவங்கள மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது நியாயமான கருத்தா எடுத்துக்க முடியாது ஆசிரியராக பணி செய்ய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் என்ன ஆசிரியர் பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா சார் இப்ப உங்களுக்கு வந்து வருமானம் இல்லாத ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க அல்லது குறைந்த வருமானத்துல ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்களா வருமானம் சரி அப்ப வருமானம் வருமானம் இருக்கறவங்க போராடி பொதுமக்கள் வந்து சொல்லிக்கிட்டு பெரும்பாலான மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா ஆசிரியர்களுக்கு நிறைய வருமானம் இருக்கு ஆனா இதுவும் பத்தில போராடிட்டு இருக்காங்க இது தவறு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்காக உங்களுக்கு ஆசைப்படுது ஆசிரியர்களுடைய போராட்டம் நியாயமானது அதுக்கு கண்டிப்பா அரசு செவி வேண்டும் அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா சார் சரி நீங்களும் ஒரு வருங்கால ஆசிரியர் அப்படிங்கிற முறையில இதற்கான உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு ரொம்ப நன்றி வேறு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் நட்டினை பற்றி உங்களுடைய கருத்து நட்டின பல சேவைகளை செஞ்சுட்டு வருது இன்னும் பல சேவைகளை செய்யணும் நாங்க நான் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன் ஃபீட்பேக் மட்டும் தான் கொடுக்க முடியல சார் எதிர்காலத்துல கண்டிப்பா குடுப்பேன்